வானலைகளில் தோரணமாய் காற்றலைகளில் கவிதைகளை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் அடுத்ததா மலர்களே வாழ்த்துக்கள் என்ற தலைப்பில் கவிதையினை கேட்டு ரசிக்கலாம் மலர்களே வாழ்த்துக்கள் காலையில் விரிந்து மாலையில் வதங்கும் மலர்களே நம் வாழ்க்கை ஒரு நாள் தானே என்ற சோகம் கொள்ளாமல் ஒரு நாளே பெரும் யோகம் இதுவே எங்களுக்கு போதும் பூத்துக்குழுங்குவோம் நாள் பொழுதும் என்ற மனநிறைவு மகிழ்ச்சியில் புன்னகை இதழ்களை அகல விரித்து நறுமணம் வீசிடும் பூக்களை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மலருங்கள் உங்களின் நம்பிக்கையில் நானும் புது வாழ்க்கை பாடம் பயின்றேன் மலர்களை வாழ்த்துக்கள் இன்னும் அற்புதமான கவிதைகளை நாளைக்கு காற்றலைகளில் கேட்டு ரசிக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து மீண்டும் காற்றலைகளில் சந்திப்போம் உங்கள் அன்புடன் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் மாகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்